நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிக்கலான வழக்குகளில் சரியான தீர்ப்பு வழங்கும் மரியாதை ராமன் கதையை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய நீதிபதி மரியாதை ராமன் மிக திறம்பட விசாரிச்சு பல வழக்குகள்ல திருடர்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு தண்டனை வழங்குறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் அவர் வந்து ஒரு நல்ல நீதிபதி மட்டும் இல்ல அவர் ஒரு சிறந்த துப்பரிவாளன் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் துப்பரிவாளன் தெரியும் இல்லையா அதாவது ஒரு காணாமல் போன பொருளையோ அல்லது காணாமல் போன ஆளுங்களையோ வந்து விசாரணை பண்ணி தேடி கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க அவங்க பேர் தான் டிடக்டிவ் அதை தமிழில் வந்து துப்பரிவாளன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நீதிபதி மரியாதை ராமன் வந்து எப்படி காணாமல் போன பணத்தை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருந்தார் அந்த தாத்தாவுக்கு வந்து நீண்ட நாள் ஆசை காசிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காசிக்கு போயிட்டு வர்றதுனால் அந்த காலத்தில் எப்படியும் ஒரு மாதம் ஆகும் அதனால் அவர் என்ன பண்ணார் தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பான ஒரு நூறு பொற்காசுகள் அவர் கூட இருந்தது அதை இதை எப்படியாவது வந்து பத்திரமாக வச்சுட்டு போகணும் நம்ம ஒரு மாதம் வெளியூர் போகிறோம் வெளியூர் போய்ட்டு திரும்ப வரும்போது இந்த பணம் காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த பொற்காசுகளை பத்திரமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்தார் இதை யார்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் அவருக்கு யார்கிட்ட கொடுக்கறதுனே தெரியல அப்போ அவர் ஒரு உபாயம் பண்ணுறாரு உபாயம்னால் தெரியவில்லையா ஐடியா அவர் ஒரு ஐடியா பண்ணி நம்ம இதை வந்து கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வில்வ மரத்துக்கு அடியில் இதை புதைச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடு ராத்திரியில் அமாவாசை அன்னைக்கு அமாவாசை இருட்டில் வந்து எதிர்த்தாப்பில் வந்து யாரு என்னாலும் தெரியாது அவ்வளோ இருட்டாக இருக்கும் அதனால அந்த தாத்தா வந்து அந்த அமாவாசை இரவை தேர்ந்தெடுத்தார் அமாவாசை அன்னைக்கு போய் நல்ல இருட்டில் தேடி பிடிச்சி போய் அந்த கோயிலுக்கு போய் பின்னாடி இருக்கக்கூடிய வில்வ மரத்துக்கு அடியில் ஒரு ஆழமாக ஒரு குழி தோண்டி அந்த குழியில் வந்து அவருடைய பொற்காசுகளையெல்லாம் ஒரு பானையில் போட்டு உள்ளே மூடி வச்சுட்டார் வச்சுட்டு மண்ணை போட்டு மூடி யாருமே பார்க்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உறுதி பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் வந்துட்டு அவர் காசிக்கு போயிட்டார் காசிக்கு போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு வந்தார் வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு அமாவாசை அன்னைக்கு நம்ம இந்த இருட்டில் போய் நம்ம வச்ச காசை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அதே கோயிலுக்கு போய் அதே வில்வ மரத்துக்கு அடியில் அவர் காசு வச்ச இடத்துல தோண்டி பார்த்தார் தோண்டி பார்த்தா அவர் எங்கே வைச்சாரோ அங்கே வந்து அந்த பானை காணும் அந்த பானைக்குள்ளே அவர் வச்சுருந்த நூறு பொற்காசுகள் காணாமல் போனதை அவரால் தாங்கிக்கவே முடியல இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருந்தார் அப்போதான் சொன்னாங்க நீ நீதிபதி மரியாதை ராமனை போய்ப்பார் அவரால் உனக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லி ஆளுங்க சொன்னாங்களாம் உடனே அவர் நேராக கிளம்பி போய் நீதிபதி மரியாதை ராமனை பார்த்தார் மரியாதை ராமன் என்ன பண்ணார் நீங்கள் வந்து அந்த பணத்தை அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பில்ப மரத்தை அடியில் வந்து புதச்சி வச்சேன்னு சொல்கிறீங்க யாராவது பார்த்துருந்தாங்கன்னா அவங்க எடுத்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்போ அந்த தாத்தா சொன்னாராம் நான் போனது ஒரு அமாவாசை இருட்டு அந்த அமாவாசை இருட்டில் வந்து வெள்ள வெள்ளேர்ன்னு ட்ரெஸ் போட்டு யாரு எழுத்தாப்பில் வந்தால் கூட தெரியாது அப்படி ஒரு இருட்டு அந்த இருட்டில் வந்து நான் போனதை யாரும் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை மேலும் அது வந்து நடு ராத்திரியில் நான் போனேன் அந்த டைமில் எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க யாருமே என்னை பார்த்துருக்க வாய்ப்பு நான் காசு அந்த மரத்துக்கடியில் பொதிச்சு வச்சதை யாருமே பார்த்துருக்க முடியாது அதனால் வந்து அந்த காசு வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியும் யாரும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஒன்று மரியாதை ராமான்னு யோசிச்சாராம் தாத்தா சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அம்மாவாசை நடு ராத்திரியில் போனால் யார் பார்த்துருப்பாங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபாயம் பண்ணார் இந்த ஊரில் மொத்தம் எத்தனை மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே அங்கே இருக்கக்கூடியவங்க சொன்னாங்க இந்த ஊரில் வந்து மொத்தம் நாலு மருத்துவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மருத்துவர்னா தெரியும் டாக்டர் ஸோ அந்த நாலு டாக்டரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு உடனே நாலு டாக்டரும் வந்திருக்காங்க வந்த உடனே அவங்ககிட்ட கேட்டிருக்காரு இந்த ஊர்ல உங்க நாலு பேரை தவிர வேற யாராவது மருத்துவர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாராம் உடனே அவங்க எல்லாம் சொன்னாங்களாம் இல்லை இந்த ஊர்ல நாலே நாலு மருத்துவர் நாங்க நாலு பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சரி இந்த ஊர்ல வந்து வேற எங்கேயாவது வில்வ மரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் இந்த ஊர்ல வந்து வில்வ மரம் வந்து ஒரு அரிதான மரம் அது கோயிலுக்கு பக்கத்துல மட்டும்தான் இருக்கும் நம்ம ஊர்ல சின்ன ஊருங்கிறதுனால ஒரே ஒரு கோயில் தான் இருக்கு அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரே ஒரு வில்வ தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ கேட்டாராம் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து வில்வமரத்து மரத்து வேரை வந்து மருந்தாக சொன்னீங்க அதான் வில்வ மரத்துக்கு எல்லா மரத்துக்கு கீழே வேர் இருக்கும் இல்லையா அது மாதிரி வில்வ வேரை வந்து அரைச்சி அதை மருந்தா சில நோய்களுக்கு கொடுப்பாங்க மருத்துவர்கள் அப்போ சொன்னாங்களாம் இந்த வில்வ மரத்து வந்து யார் யாருக்கெல்லாம் நீங்கள் மருந்தாக கொடுத்தீங்க இந்த ஒரு மாதத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ வந்து ரெண்டு மருத்துவர்கள் சொன்னாங்களாம் நாங்க யாருக்குமே வந்து வில்வ மரத்து வேற மருந்தா சொல்லல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இன்னும் மீது இருந்த ரெண்டு மருத்துவர் சொன்னாங்களாம் ஆமா நான் ஒருத்தருக்கு வந்து வில்வ மரத்து வேற அரைச்சு சாப்பிட சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இன்னொரு மருத்துவர் சொன்னாராம் ஆமா நானும் ஒருத்தருக்கு வந்து வில்வ மரத்து வேற அரைச்சி சாப்பிட சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த ரெண்டு நோயாளிகளையும் கூட்டிட்டு வாங்க சொல்லி சொன்னாங்களாம் உடனே காவலர்கள் போய் அந்த ரெண்டு நோயாளிகளையும் கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் வச்சுட்டு மரியாதை ராமன் கேட்டாராம் இங்கே பாருங்க கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வில்வ மரத்து அடியில் ஒரு நூறு பொற்காசுகளை இந்த தாத்தா புதச்சி வச்சுருந்துருக்காரு அதை நீங்கள் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருக்கீங்க அது எனக்கு உறுதியாக தெரியும் உண்மையை சொல்லுங்க அப்படின்ன உடனே அதில் ஒரு நோயாளி சொன்னாராம் உண்மைதாங்க நான் தான் வந்து வில்வ மரத்து வேற மருந்தாக எனக்கு சாப்பிட சொல்லி மருத்துவர் சொன்னார் அதனால நான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வில்வ மரம் தான் இருந்தது அதனால் அங்கே போய் நான் தோண்டி வேறு எடுக்கிறதுக்காக போய் தோண்டினேன் பார்த்தா உள்ளே வந்து ஒரு நூறு பொற்காசிகள் இருந்தது நான் அதை வேணும்லாம் திருடலை நான் அது அங்கே இருந்தது அது எனக்கு வந்து கிடைச்ச பொக்கிஷமாக நினச்சி நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் மற்றபடி இது யாரோ வந்து அங்கே வச்சிருக்காங்க அவங்களோட காசை நான் திருடுறேன் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க நான் யதார்த்தமாக தான் எனக்கு அது கிடச்சது நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அப்போது மரியாதை ராமன் சொன்னாரான் நீங்கள் சொல்கிறது சரிதான் யாராக இருந்தாலும் மண்ணுக்குள்ளே காசு கிடச்சா அது புதையல்னு தான் நினைப்பாங்க நீங்களும் அது மாதிரி தான் நினச்சி எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அது வந்து வேறு யாரோடதுமில்லை இந்த தாத்தாவோட காசு தான் அதனால் அந்த காசை அந்த தாத்தாக்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மரியாதை ராமன் சொன்னாரான் அதுக்கு ஒத்துக்கிட்ட நோயாளியும் தன்னோடய வீட்டுக்கு போய் அந்த வில்வ மரத்துக்கு அடியிலேருந்து எடுத்த நூறு காசை நூறு பொற்காசிகளை கொண்டு வந்து அந்த தாத்தாக்கிட்டே கொடுத்துட்டாரான் ரொம்ப சந்தோஷமான அந்த தாத்தா அந்த நூறு பொற்காசிகளேருந்து ஒரு பத்து பொற்காசிகளை எடுத்து அந்த நோயாளிகிட்ட கொடுத்து உங்களுடைய நோய் சீக்கிரம் குணமாகிறதுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள் இந்த பொ பத்து பொற்காசுகளை வந்து உங்களுடைய செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கொடுத்துட்டு நீதிபதி மரியாதை ராமனுக்கும் நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாராம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் பகிர்ந்துக்கோங்க சரியா சரி நேயர்களே